அனைவருக்கும் வணக்கம் ஐயா இந்த பதிவை நான் கேட்டேன் மிகவும் அற்புதமாக இருந்தது அதாவது வேளாண்மை அப்படின்னாலே கஷ்டம் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறுபாட்டு உங்கள் பதிவு இருந்தது ஐயா எல்லாமே இந்த உலகம் ஃபுல்லாக விவசாயம் அப்படின்ட்டாலே வந்து அப்பா அம்மா இப்போத்தவங்களாம் வந்து இந்த பிள்ளைங்கள நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படுற படிச்சுட்டு வேறு எங்கேயா போய் உக்காடுறா வேலைக்கு போடா அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இதுதான் உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குது அதில் இருந்து மாறுபட்டு வேளாண்மை நம்ம தமிழர் வேளாண்மை மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் நீங்கள் அதுவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு முன்னாடி கூட நம்ம எங்கள் அப்பா அம்மா கூட அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட சொல்லித்தரல ஏன்னா அவன் ஐம்பது வருஷமாக வந்து நிலத்தில் உரத்தை போட்டு வந்து நம்ம உரத்தை உரம் போட்டு உழுது டிராக்டர் போட்டு உழுது இப்படியே வந்து நம்மளை பழகிட்டாங்க அதனால் வந்து அதுக்கு ஒரு மாற்று என்ன அப்படின்னு தேடிகிட்டு இருக்கும்போது உங்கள் வேளாண்மை பார்த்தங்கய்யா நீங்கள் உங்கள் ஆடியோ எல்லாம் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்கள் சொல்லியிருக்கீங்க விவசாயம் வந்து விவசாயிய கஷ்டப்படுத்தக்கூடாது வேலை வாங்கக்கூடாது மாறாக மாறாக அவங்களுக்கு வந்து அதிக வரும் வருமானத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும் வந்து வேலை அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அது தாங்க யாது அந்த ஒரு இது தான் வந்து விவசாயி வாழ வைக்கக்கூடிய இது மற்ற இதுவும் இப்போ இயற்கை வேளாண்மைன்னு சொல்லிவிட்டு எல்லாேருமே வந்து நவீன வேளாண்மையை விட அதிகமாக கஷ்டம் கொடுக்குது அதே ஈல்டு இல்லை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் த உணவை கொடுத்தாலும் அதை விட கஷ்டமாக தான் இருக்குது மாடு வாங்கி அதில் வந்து அது கோமியத்தை தனியாக பிடிச்சி அதை அதோடய சாணத்தை தனியாக எடுத்து அதை பஞ்சக்காயங்கிற ரெடி பண்ணி அது இதுன்னு ஒரு நிறைய ப்ராசஸாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்கள் வந்து பண்ணவே இல்லை வரலாற்றை பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணலை அதனால் விவசாயி வந்து விதைக்கணும் அறுவடை பண்ணணும் அதுதான் இயற்கை நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இயற்கையிலேருந்து அறுவடை மட்டும்தான் பண்ணணும் விதைக்கிறத வந்து மா விதைக்கிறத வந்து ஆடு மாடு பறவைங்க இந்த மாதிரி தான் வந்து பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே அதோடய எச்சத்துலேருந்து வந்தது தான் வந்து அப்படி அதை நம்ம மனிதர்கள வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தனியாக கூட்டமாக வந்து வாழணும் காட்டிலேருந்து கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நிலம் எடுத்து விவசாயம் பண்ணிட்டுருந்தாங்க அதுவும் வந்து இயற்கையை பார்த்து இயற்கையை என்ன பண்ணுதோ அதுக்கு அதை வந்து நம்ம கொஞ்சம் இயற்கை தானா பண்ணுறத நம்ம விதைச்சோம் அறுவடை பண்ணோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து இயற்கைக்கு மாறான வேளாண்மையை ஒழிஞ்சு இயற்கை வேளாண்மைன்னு சொல்ல முடியுது ரெண்டாவது வந்து நீங்கள் நெல் பயிரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க அந்த அந்த ஆடியோவில் அந்த வீடியோவில் நீங்கள் நெல் நெல் வந்து ஆழமாக ஊனக்கூடாது மேலாமல் வச்சுருந்தால்தான் தூர் அதிகமாக வெடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க அது நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சுங்க ஏன்னா நம்ம உழவுங்கிறது இயற்கையிலே வந்து எதுவுமே உழவு உழவை வந்து இந்த விலங்குகளும் இந்த பன்றி அணில் பன்றி இந்த மாதிரி ஒரு விலங்குகளும் பூச்சி மண்புழு இது தான் வந்து உள்ளார உழுதுடுது மனித மனிதர்கள் வந்து உழவே கிடையாது இயற்கையாக உழுதுக்குது மரமட்ட ம இலைகள் இலைத்திரலாம் எச்சங்கள்லாம் போ அது மேலே நிலத்து மேல் பரப்பில் விழுவுது வந்து நம்ம அதுவே மக்குது மக்கி விதையும் அதோடு சேர்ந்து அது இலை மூடி காற்று அடித்து இப்படிதாங்க என் முளைக்குது யாரும் வந்து இயற்கையிலே வந்து யாரும் இயற்கையை வந்து எதையும் நோண்டி நட நட மாதிரி இருந்த ஒரு அறிகுறியும் தெரியல நமக்கு இயற்கையை பார்த்து அப்படியே நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் விவசாயம் அந்த வகையில் எனக்கு வந்து என்ன டவுட் என்ன ஒரு மாற்றோன்னா இந்த உல நிலத்தை உழாமல் நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் நம்ம நம்ம ஆளுங்களுக்கு அதுதான் நம்ம மற்ற வேளாண்மையிலேருந்து இந்த வேளாண்மைக்கு வந்தாலும் இந்த உளுகிற செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க உழ ஓட்டுறது ரொட்டேட்ரு போடுறது ரொட்டேட்ருது பாத்தி கரெண்ட்டு ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்குது நம்ம வந்து நிலத்தை உழாமல் மேலே மேலாக தூங்கும்னா அது மேலே தான் இருக்கும் அதில் மேலே இந்த மாதிரி ஏதோ வைக்கோலோ ஏதோ போட்டு மூடி ஏதோ தண்ணி விடுமோ அப்படியே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதில் நம்ம நெல் நெல் பா நாற்றாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் விட்டு விடாமல் அப்படியே நம்ம தூவி அப்படியே இலத்திழைகள்லாம் மேலே அப்படியே போட்டு நம்ம தண்ணி விட்டு அதில் வர வைக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இந்த விதை மேலாகுமே இருக்கும் தூரும் அதிகமாக வெடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவை வந்துச்சுங்க ஐயா அதை கருத்து கொஞ்சம் தெரிவித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐயா நன்றி